சங்கம் தாபத்தெல்லாம் புகுச்சுவிடும் விஸ்வாமித்தர் வந்தார் அவர் வந்த காரணத்தை சொல்றதுக்காக ஹரிஷ்சந்திர சரித்திரத்தை ரகசியம் அதுக்குள்ள போற விட்டுருக்காள் பொதுவா வால்மீகி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் ராமாயணத்துல என்னென்ன இருக்குன்னு நானா சித்திர கதாச்சான்யாக விஸ்வாமித்ர சமாகமே என்ன விஸ்வாமித்தர் வந்தார்னு சொல்ற இடத்துல பல விசித்திரமான கதைகள்லாம் இருக்காங்க இதையும் மனசுல விச்சின்னா சொல்லியிருக்காரு பால்மீக்கு இந்த லிஸ்ட் கொடுக்கிற போது பசங்க இருக்குற போது சொல்லி இருக்கார் தேவேந்திரன் மகான்களை தரிசனம் பண்ணனும் இந்திராணியோட கூட ஆசைப்பட்டு பிரம்ம ரிஷி எல்லாம் வசிஷ்டேவாதிகள் விஸ்வாமித்ரா போயிருந்தாள் பெரிய கோஷ்டி அவளை பார்த்துட்டா வேற நியமே வேண்டியது இல்லையா மகத் சந்தர்சனே பிராப்தே சமஸ்தலம் மகான்கள் வந்துட்டா நியமங்கள் எல்லாத்தையும் குறைச்சிக்கலாமா அவளுக்கு சிசுருஷம் போறோம் அவளுடைய பக்கத்தில் இருந்தா போறோம்னு இந்திரன் இந்திராணி சந்தோஷப்பட்டு பெரிய கோஷ்டியிலே எல்லாரையும் பார்த்து திருப்திப்பட்டு பூலோகத்திலிருந்து நீங்க பெரியவாள் வந்திருக்கே சத்தியம் பேசுறதுன்னு விரதம் வச்சுட ஆறாவது உண்டான்னு காட்டாள் ஒத்துரும் சொல்லவே இல்லை இப்ப இந்த நாளா இருந்தா எல்லாரும் இருந்திருந்து நான் சத்தியம் தான் பேசுறேன்னு துணிச்சலா சொல்லிவிடுவான் இதுவே அசத்தியம் இவன் சொல்றது அந்த நாள்ல சத்தியம் நடமாடின காலம் அது தேவத்தை ஒத்துரும் சொல்லல புத்துணி சொல்லாத வசிஷ்டர்ந்துகசியமா இந்த காதல்ிஷ்யம் ஹரிச்சந்திரன் அவன் கிருந்து சத்தியம்தான் பேசுறது வழக்கம் சொன்னாள் இது பக்கத்திலிருந்து இந்திராணி காதல விழல்ல இந்திரன் காதல் மட்டும்தான் விழுந்திருக்கு எங்கேயோ ஒரு மூலையில் உட்காட்டிருந்தார் விஸ்வாமித் வசிஷ்டர் சொன்னது பொய் இல்ல அவர் சொன்னது தப்புது சரியல்ல வசிஷ்டருடனே அவரை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன்னு தெரியுமோன்னு கேட்டார் நீர் என்ன சொன்னீர் எனக்கு தெரியாது இருக்கிற காமக்ரோகத்தை பார்த்தா அடையப்பா நாமெல்லாம் தேவையோ தான் எது சொல்லி இருந்தாலும் தப்பு காதல விழா எப்படி சொன்னார் உடனே வசிஷ்டர் சொன்னார் விஷயத்தை சொல்றேன் என்ன சொல்லும் ஹரிஷந்திரன் ஜென்ம பிரபுத்தி பொய் சொன்னதிலே சத்தியம் பேசுறான்னு சொன்னேன் நீங்களும் அங்கீகரிப்பிஷ் விவாதம் அவன் பொய் சொல்லி சொல்லாத போனாக்கே பொய் சொல்லிவிட்டா என் பிராமணியத்தை வசிஷ்டர் பொய் சொல்லாமல் நீரே வந்து கத்திரிச்சு எப்படி உத்துருத்தர் இது மாதிரி ஒரு பந்தயத்தை வச்சு அந்த சபா கலைஞ்சி ஊருக்கு போயிட்டாள் இத போய் வசிஷ்டரோ விஸ்வாமித்தரோ ஹரிஷன் சொல்லல ஹரிஷந்திரனுக்கு இது தெரியாது தேவலோகத்தில் நடந்தது ஒன்பது கழிச்சு விஸ்வான ஒரு யாகம் பண்ண போறேன் ஹரிச்சந்திர போன யாகம் சூரியனை பிடிக்காது ராத்திரியில அலையின் பகல்ல கண்ண மூடிக்கும் மகா பாப ஜென்மா அது யஜ்னம்னு போனார் விஸ்வான ஹரிஷந்திரத்துல ஆசனம் கொடுத்து சரணத்தை அலம்பி பூஜை பண்ணி காத்தி என்ன முழுக்க ஒண்ணுதா இருக்கணும் எனக்கு என்னத்தான் பாத்திராங்க ஆமில்லையா அப்படின்னு கேட்பாள் அவன் இப்படி கிடைச்சதே கிடைச்சதே நினைக்கிறவாள் கோட்டியில இருப்பாள் எத்துல அன்பா இருக்காங்க நாங்க சந்தோஷப்படுறோம் அப்படி அது மட்டும் இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் அப்படி சில குடும்பங்கள் இந்த புண்ணியத்தை எனக்கு வந்தேன் நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் ஹரிச்சந்திரன் இப்படி ஹரிச்சந்திரன் சொன்னதே எவ்வளவு தட்சிணம் வேணும் கொண்டு பட்டத்து யானை மேல வயசான யானை நீ உட்காரணும் அதுல வந்து நீ வில்லு அம்ப வச்சு விடணும் அது எத்தனை உயரம் போறதோ அத்தனை உயரம் தங்க டாலர் வேணும்னு காட்டா ஒரு கல்யாணத்துக்கு திருமங்கல்யம் காட்டா கொடுப்பனும் இப்படி சொன்னார் இவர் சொன்ன உடனே அதே மாதிரி பண்ணினான் கொண்டு குவிச்சு விட்டான் எந்த ஆசிரமத்துக்கு இதை அனுப்புறதுன்னு காட்டா அவரை யாகம் பண்றதுக்கு அனுப்புற செலவு போகும் அவனுதான் அதான் இந்த உத்தமாவுடைய காரியம் ஆறாவது இப்படி பண்ணுவாளா அது ஒரு புண்ணியபுருஷாவது நாங்க எல்லாம் பரப்பட்டு இங்க வரோம்னா எங்க இருணும் என்ன சார்ஜி என்ன ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு எல்லாம் எத்தனையோ பேர் கூப்பிட்டு நாங்களே முன்னாடி கண்டு போட்டோம் மூட்டைய மகனு தூக்கிட்டு வரதும் உண்டும் எல்லாம் உண்டு எல்லாரும் போல நடத்தி போறாளா ஒரு கவலை இல்லாம ஒரு விசாரம் இல்லாம மைசூர் மகாராஜாக்காக அன்னைக்கு எல்லா இதுவும் டிக்கெட் எல்லாம் மாறி போயிட்டு எல்லாம் பறக்குறது அங்க பெரிய ஆட்கள்லாம் ஒரு கவலை இல்லாம நாங்க பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சௌகரியமா தூங்கிட்டு வந்தோம்னே அது சில புண்ணிய புருஷர்களுக்கு தான் முடியும் அவளை பத்தி சொல்லலைன்னா கிருத்தஜைக்கு ஹானி வரும் அதுக்காக தான் சொல்றோம் இல்ல அவனா இப்போ அவ கூட என்னத்துக்கு நம்ம பத்தி சொல்லணும்னு நினைப்பாள் இது அவர்களுக்காக சொல்லலை அது மாதிரி குணத்தை ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சுக்கணும் இது மாதிரி ஒரு ஜென்ம கிடைக்குமா ராம நவாகம் வந்து இங்க நடத்த முடியாம ஒரு புண்ணியம் கிடைக்குமா இந்த புண்ணியத்தை கொள்ளையிட தோணணும் ஒவ்வொருத்தருக்கும் இதை ஒருத்தரையே அடிச்சுட்டு போயிட்டு இந்த புண்ணியத்தை எல்லாரும் இதுல பங்கு போட்டுக்கணும்னு அப்படி தோணி அந்ததான எத்தனை அழகா நடத்துறேன் ரொம்ப பெரிய முறையில அன்னதானம் நடக்குது பரவாயில்ல அங்க வந்து போஜனம் பண்ணிக்கணும் பாராயணம் ராத்திரி சவணம் திவ்யமான ராமதானம் எவ்வளவு அழகான முறைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கா இந்த சந்தர்ப்பத்தை விடவேப்படாது இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது ராமனுடைய சன்னிசியில நடக்கிறது கோக்கி நிவாகத்துக்கு சமானம் ஆமா காலம்பரம் பாராயணம் கேட்குமா அயோத்திய காண்டத்தை காட்டா சர்வதுக்கிரசமனம் சர்வதுக்கம் போடுமா நாளைக்கு அயோத்தியா காண்டம் துக்க பாராயணம் இன்னைக்கு அறுபத்தி நாலு சர்க்கம் மேலே மேல நாளைய தினம் அம்மா பரத சபதங்கள்லாம் நாளைய தினம்தான் பாதுகாப்பிட்டாபிஷேகம் அனுசூயம்மா பதிவிரதாதம் அதோட அயோத்தியா காண்டம் அது நாளைய தினம் எத்தனை துக்கம் இருந்தாலும் அதெல்லாம் போய்டுமா அயோத்தியா காண்டம் காட்டா அதுக்காக ராஜாஜி முதலிய மேதாவிகள்லாம் அயோத்தியா காண்டத்தை வர்றது இல்லை அது பரவ மங்களத்தை கொடுக்கும்னு அப்படி வந்து கேட்கிறது அதுவாறு நடத்த நடத்தினாலும் அது ஒரு கிரமம் தான் எப்படி எப்படி சொல்லிருப்போ அந்த முறையில நடத்துறது பெருக்கம் அதெல்லாம் கிடையாது அது பெரிய முறையில நடத்துறது சீதா கல்யாணமும் அது எப்படி நடத்தணும் அந்த முறைப்படி நடத்துறது அது அவளுடைய சம்பிரதாயம் அது ஒருத்தர் கேட்டு செய்யறது அது மனசுல அப்படி தோன்றுறது அப்படி எந்த ஆஷ்ரமத்துக்கு அனுப்புறதுன்னு கேட்டார் இப்ப யாகம் மண்ணல பண்ற போது வாங்கிக்கிறேன் உங்க ஆத்திரியே வெயின்னார் தானம் மண்ணின பொருளை மட்டும் திரும்பி வாங்கப்படாது அதனை மாத்திர வச்சுட்டா ஆபத்து தர கன்னிக்கையை தவிர அவளும் வந்துட்டு சீக்கிரம் பரபண்ணு ஆத்திரியே வச்சுக்கிட்டு இருந்தா பர்த்தா ஒரு செத்து அதுவும் வந்து தப்பு தானம் மண்ணின பசு மாட்டை பத்தினா வச்சுட்டாக்க அது ஸ்வரஸ்வரன் நிறைய கறக்க ஆரம்பிச்ச உடனே சாட்சியுக்கு இந்த மாட்டை கொடுக்கறதான்னு தோல்வி அது புண்ணியாத்மாக்களா இருக்கிறவாள் என்ன கணக்கு என்ன சாட்சியாருஷர்களுக்கு அந்த பௌர முழுக்க டாலரை முழுக்க எடுத்து உள்ள வச்ச பெரிய புக்ஷன்ல கொட்டி வச்சிருந்தான் குதிர நெல்லு கொட்டரா போல விஸ்வாமித்திர தன் தப்போ அவர் இதெல்லாம் ஆரம்பமே ஹரிச்சந்திரன் நீ அம்பா வச்சு விடணும் தங்கடா தரையின்னு சொல்லுவோம் வைக்கிறேன் சொன்னா அதையாவது கேசான்னு பார்த்தார் எடுத்து வச்சுட்டான் ஏதாவது அவனை பொய் சொல்ல முடியாதுன்னு அவரும் எத்தனை பண்ணி பார்த்தார் தன் தபோபலத்தினாலே ஹரிச்சந்திரனுடைய தேசத்துல மழை பெய்யாமல் பண்ணி வரி வாங்க முடியாமல் பண்ணி பணம் இல்லாமல் பண்ணி கடன் கொடுக்க ஆள் இல்லாமல் இந்த தானம்மணியின பணத்தை எடுத்து ஹரிச்சந்திரன் செலவழிக்க முடியாது இது தானம் சொத்து விஸ்வாமித்தருக்கு வட்டி போட்டு கொடுப்போம் வட்டி போட்டுக் கொடுப்போம் அதை எடுத்து செலவழிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படி திருப்பதி உண்டி போட்டத்தை எடுப்பான் சிலவன் குருவாயிரப்பனுக்கு உண்டி போட்டத்தை எடுப்பன் சில்ல மாத்திரைன்னு ஆரம்பிப்பன் அது கடைசியில் என்னாகும் அதையே எடுக்க முடியாது அது எடுக்கிறது தான் வந்து கடைசியில குடும்பத்துக்கு ஹானிக்கே காரணம் தெய்வத்துக்குன்னு எடுத்து வச்சா தெய்வத்துக்குத்தான் இருக்கணும் அது திருப்பியார் ராமனுக்குன்னு எடுத்து வச்சுக்கோ அது ராமனுக்கு தான் இருக்கணும் அது அதை கொடுக்காம நாமப்பற நாம அதை சாப்பிட்டா சரியாகாது அப்படி செலவழிக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லா பணமும் ஆன பிறகு விஸ்வாமத்தன் அது ஞான திருஷ்டினாலும் தெரிஞ்சு வந்து புதிச்சு நாளைக்கு யாகம் மனப்பொறின் தான் யாகம் மனப்பொறின்னு சொன்னதே ஹரிஷந்திரன் பொய் சொல்லிடுவான்னு நினைச்சார் நீர் போய் யாகத்தை ஆரம்பியும் பணத்தோட வரைந்து விடுவான் சில உங்ககிட்ட குடுத்து வச்சிருப்போம் பொண்ணு கல்யாணம் பண்ற போது வாங்கிக்கிறேன்னு பேஷா கல்யாணம் ஒரு வாரம் இருக்குன்னு போய் சொல்ற போது அதுக்கு என்ன அப்படியே மாத்தி வச்சிருக்கேன் பொட்டியில பணமா நான் எடுத்துக்கிட்டு வரையும்மன் சொல்லிவிட்டு வாழ்த்து போடுவேன் இந்த மாகாணத்திலேயே இருக்க மாட்டான் கேரளா ஸ்டேட்லயே இருக்க மாட்டான் இங்கே போடுவான் அப்படி இவன் புய்சுட்டு போடுவான்னு நினைச்சுன்னு நாளைக்கு யாகம் பணத்தோட நீ வந்து உண்ணம்னா பணத்தை செலவழிக்கப்பட்டேன்டான் என்னவோடா என் மனச நீங்க செலவழிக்கலாம் கஷ்டம் வந்து உனக்கு பதினாயிரம் கஷ்டம் நீ செலவழிக்கலாமான்னு கேட்டார் வட்டியோட கொடுப்பதாக கணக்கெல்லாம் எழுதிக்கே பாருவோம் நாணயமா பண்ணேன்னு கேட்டார் இப்படி இல்லாமச்சார் ஹரிஷந்திரன் நமஸ்காரம் பண்ணி நீங்க என்ன சொல்றவனோ கேட்கறேன்னா ராஜ்யத்தின் பெயர்ல எழுதி இத்தனை நாளாக நீ அனுபவிச்சதுக்காக நாள் மழை ராஜ்யம் இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச வட்டிக்கு இது பொறுமையு இழுதி வைக்க சொன்னார் இழி வாங்கின்ற பிறகு நீ முதல் கொடுக்கணும் அதுக்கு ஒரு பத்திரம் எழுதினார் எழுதினான் எழுதுற போது கடுக்காட்டம் காலாவதி எத்தனை நாள்ல கொடுக்கணும்னு முப்பது நாள்ல கொடுக்கணும் நமஸ்காரம் பண்ணினான் விஸ்வாமித்தரே ஹரிச்சந்திரன் அவர் சிம்மாசனத்துக்கு உட்கார்ந்து விட்டா என்னமோ அப்பா தேடி வைச்ச சொத்து மாதிரி உட்கார்ந்து விட்டார் கருணாநிசேன் முப்பது நாள் கடு சொன்னே நாளைக்கே கொடுக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் இப்படி கருணாமூர்த்தியா இருக்கலாம் நமஸ்காரம் பண்ணினார் போட்டு ஆச்சு கழுதி போட்டு கொடுத்தார் நீ ஆண்ட பூமியில இருக்கப்படாதுன்னு சொன்னார் இல்ல எங்க போறேன் அவர் தான் இருக்கப்படாது அதுக்கப்புறம் எங்க போனா என்ன இவரணும் காசிக்கு போறேன் நான் காசி மட்டும் பூமி இல்லையோன்னு கேட்டார் அது பூமி அல்ல பூமியை விட்டு ஒரு நெல்லு முறை காசி தனியா தொங்குதான் பூஸ்பரிசம் இல்லாம இந்த ரகசியத்தை இங்கடா திருடா தெரிஞ்சுடேன்னு கேட்டார் மகாத்மாக்களான மகர்ஷிகள் தர்மம் சொல்ற போது கேட்டிருக்கேன் சொல்லுவாள் தர்மத்தை காதால கேட்டுகள் எல்லாம் அனுஷ்டிப்பாள் குழந்தைகள்லாம் அனுஷ்டிப்பாள் தர்மமோ பகவானோ இவாளை பத்தி பேசுற போது கேட்கறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான் ஏன்னா ரொம்ப புண்ணியம் இருந்தாதானே கிடைப்பன் கிட்ட வருவன் இல்லாம வர விட்டுமுலைக்கு ரொம்ப மகத்தான புண்ணியம் இருக்கணும்னு உப்ப தர்ம அப்படியே உள்ள போய் பதிஞ்சு இருக்கும் இந்த ஜென்மாவில நடத்தலைனா அடுத்த ஜென்மாவிலேயாவது நடத்த முடியாது திடீர்னு அழகா நடத்துறதுக்கு எல்லாம் காரணம் ஜென்மாந்திரத்துல சிரவணம் புண்ணியம் அது ஒன்னும் சந்தேகமே இல்லை தர்மம் கேட்டுருக்கேன்னு சொன்னாங்க ஹரிஷ்சந்திரன் போயிட்டு வரேன் நான் போனவன கூப்பிட சொன்னார் அபசகுணமா கூப்பிட்டான் என்னடா மேல உருமாதையும் திருமாதையும் அதெல்லாம் கைட்டு போய் நான் வரவு வச்சுக்கிறேன் நமஸ்காரம் பண்ணி கொடுத்துட்டு போனான் இரண்டாவது முறையும் கூப்பிட்டார் போனதே அரமண வாசப்படி போனதே கழுத்துல நகையெல்லாம் கொழுந்திருது கடமாங்கின நகை போடலாமாடா பத்திரிக்கை எல்லாத்தையும் கைட்டு கொடுவ கடனுக்கு மூன்றாவது முறையை கூப்பிட்டு அனுப்பிச்சான் விஸ்வாமித்திரன் அப்பதான் அதற்கு நானும் விஷம் பிரி பிரதம் ஏய் ஹரிஷந்திரா நெல்ல பாம்புனுடைய விஷம் விஷமல்லடா அது என்னடா கடிச்சவனை கொல்ற பாம்பு என்னடா பாம்பு என் போன்ற வேதம் கற்றவனுடைய பொருளை அபகரிச்சா உன் புள்ள பேரை எல்லாரும் கம் நான் ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கேன் இப்படி சொல்லப்படாதுன்னு ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் காலில் உள்ள அழுதாள் என்னடா உன் குழந்தை இடுப்பு நிறையா சங்கிலியும் சலங்கையும் குலுந்துருது கையில தங்க வலைய எல்லாத்தையும் கைட்டி குடுறான் கத்திரிச்சு அப்பா பணத்தை எடுத்து நானே அதுக்காக மிரட்டறவனே என்ன பண்ண ஒரு பிரம்மச்சாரிய கூட அனுப்புறேன் என் சிஷியனே தன் தப்போபலத்தினாலே பன்னிரெண்டு வயசு ஒரு பிராமண பண்ணி அவனுக்கு நட்சத்திர பேரிட்டு பூணல போட்டு அந்த பயல காதல கூப்பிட்டு நீ தேட்டரா போல கொட்டி அவளை பொய் சொல்ல முடியாது இல்லாம என் கூனல அறுத்து போட்டு உண்டா வசிஷ்டர் அப்படி சொன்னான் நீங்க அனுகிரகம் பண்ணுவோம் இவனை கூட அனுப்புவேன் பிராமண பையன் பசி பொறுக்க மாட்டான் ஜாக்கிரதை ராத்திரி எட்டு மணிக்கு ரெண்டு வயசு குழந்தை லோகிதார்ச்சனை நடத்தி சந்திரமதியோட போறான் கழக்க போறதா மேற்க போறதான்னு புரியலையே ராஜாக்கு எங்க போறதுன்னு புரியல அந்த சந்தர்ப்பத்துல இந்த பையன் நட்சத்திர பையன் அரவணை வாசப்படியில வந்து பசிக்கிறதே கீழப்படுத்தான் சாட்சிக்காரனாவது ஹோட்டல் வாசல்ல வந்ததே பசிக்கிறதே என்ன சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி அவன் காரியங்கள்லாம் பார்த்துடாதான் நடக்கும் சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் டிபன் வாங்கி கொடுப்பன ஓட்டு போடுறவன் கெட்டிக்காரனா இருக்கிறவன் காலையில போய் உடனே ஓட்டு போட மாட்டான் அந்த விஷயம் தெரிஞ்சவன் கடைசி ஓட்டு என்னது ஆகாரம் மத்தியம் கடைசி ஓட்டு என்னது பண்ணுவேன் போட்டாச்சிருந்தாக்கே அவனை கண்டு கறி பண்ணுவான் அது மாதிரி அந்த பையன் என்ன பண்றான் ஆசல வந்து படுத்து பசிங்கனா ஹரிஷ்சந்திரன் சொன்னான் ஆண்ட தேசம் இதுல போய் சாத பிச்சை காட்டா ஜனங்கள் ஆழ்வா அதுக்குதான் ராத்திரி காலத்துல பரப்படுறேன்னா ஒரடி நடக்க முடியாதுன்னா நட்சத்திரன் தோளில தூக்கிண்டு போனானா ஹரிச்சந்திரன் தூக்கினா அழகா வரானா வில்லா வளையறான் காவடியா பறக்கிறான் அவனை தூக்கிண்டு போனான் தூக்கிண்டு போய் கிராமங்கள்ல எல்லாம் சாதம் வாங்கி கொடுத்தும் காசி தேசத்துல போய் இருபத்தொன்பது நாள் ஒரு ஒரு வீட்டிலயும் பெரிய மனுஷாள் வீட்டுல அன்னம் வாங்கி போட்டும் ரட்சிச்சானா பத்னிக்கு ஆகாரம் இல்ல குழந்தைக்கு ஆகாரம் இல்லை இவனுக்கு குழந்தை ஏதோ ஸ்தந்தீபானம் பண்ணிட்டு இருக்கு அம்மாட்டே இந்த நட்சத்திரங்களுக்கு சாதம் காக்க போவனா பெரிய வியாபாரிகள் வீட்டுல போனதே வாருங்கோ வாருங்கோ ஆளாம் ஹரிச்சந்திரனை கண்டதே ராஜசரீரமா சத்தியம் பேசும் புண்ணியமூர்த்தியா கண்டதே வாருங்கள்னு சொல்லுவாடா ஆறுன்னு தெரியாது வரணும் மரணம் வாழா ஒரு பிராமண பையன் பசியங்கரான் சாதம் போன ஆரம்பிப்பனா ஒண்ணு இல்லையா வந்துடுவான் வாசல்ல ஹரிஷந்திரன் கேட்டு வழக்கம் பத்து முறை இப்படி உள்ள அலைஞ்சி பதினோராவது முறை அண்ணம் கட்டு வாங்கி போட்டு இருபத்தி ஒன்பது நாளா காத்து பாதுகாத்து நாள் பனிரெண்டு மணிக்கு காட்டுல வரத்தடியில ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் உட்காண்டிருக்காள் நட்சத்திரன் பிரம்மச்சாரி தூங்குறான் குழந்தை தூங்குறது பனிரெண்டு மணி ராத்திரி விஸ்வாமித்ரன் என்னவோ அட்ரஸ் தெரிஞ்சிருந்தாரோ வந்து குதிச்சார் படங்கள்லாம் சேகரிச்சு வந்து பொ நினைச்சிருக்கு ஒரு நாள் கூட சேகரிக்கல ஆகாரம் போட்டேன் வேகம் உடனே என்ன பண்ண போறேன்னு கேட்டா எனக்கு ஒண்ணும் மார்க்கம் புரியுது கையில ஜலத்தை எடுத்தார் மந்திரத்தை ஜபிச்சதே இந்த ஜலம் கூட கூட கையில மந்திர வேகத்தில அப்பத்தான் ஹரிச்சந்திரன் பிரம்மசாபம் வந்த குடும்பமும் ஆடு கடிச்ச செடியும் இருப்படாதே பிராமண ஷாபம் வந்துட்டா குடும்பம் வீணா போடுவேன்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கத்தினானாம் நடு காட்டல என்ன கத்தினான் நாள் ஞ்சை லட்சம்திதனம் நிற்கிஞ்சனே குபேரனை போய் ஜெயிச்சு கொண்டுட்டவான்னு கத்தினான விஸ்வாமித்திரன் கொடுக்க வேண்டிய கடனை ராஜா என்கிற சந்ததி போயிட்டு எழுதி கொடுத்துட்டேன் ராஜ்யத்தை இனி நான் போய் ஜெயிக்காத தர்மம் இல்லையே சக்தஸ்ரீ திஞ்சயை அல்லது யாச்சிச்சு விடுவோமா குபேரனை போய் காட்டா நான் அண்ணா வாழ்ந்தவன் கட்டு போயிட்டேன்னா தெரியும் அவனுக்கு அப்படி போய் கேப்பா யாச்சிக்கிறது பிராமணனுடைய யாச்சிப்பதிலேபம் நட்சத்திரியா திரு பெரிய வத்தி பிராமணனுக்காம் அல்லதி அல்லது இது அபாரம் பண்ணிவிடுவோமோ நான் வாணிஜ் நமக்கு நைலாஸ்மி ம் பண்ணிடுவோன் ஆபத்லத்தில் பிராமணம் வியாபாரம் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்க ஸ்மிருதியில பண்ணுவோமோ நான் அதற்கு முதல் வேணுமே வியாபாரம் நிஷ்கிஞ்சன சாத்தியமே குழந்தை எடுப்பில் கொண்டு போயிடுது அல்லது குபேரனையே ஜெயிச்சே யாச்சிச்சே வியாபாரமே பண்ணிவேன் இப்பொழுது விஸ்வாமித்தர் கையில எடுத்த ஜலத்துக்கு நாம் பதில் பண்ண முடியுமா இன்னைக்கு கிடைச்சுடுமா அதற்கெல்லாம் பொருள் காலத்தை அல்லவா அதெல்லாம் எதிர்பார்க்கிறது காலத்தை பொறுத்துக்கொள்ளும் நிலையின் நான் இல்லையேன்னு அழுதானாம் இப்படி அறதினா ஒரு பொய் சொல்லு விட்டு சொல்ல மாட்டேன்னு கொட்ட சொல்றேன் பன்னிரெண்டு வருஷமா சொல்றேன் ராஜ்யத்தை அவளையே கேட்டுங்க என் பர்த்தா சொன்ன பிறகு எனக்கு தனியா ஒரு அபிப்பிராயம் உன் குழந்தையாவது சொல்ல சொல்றேன் தூங்குற குழந்தையை எழுப்பி நமஸ்காரம் பண்றான் ரோஹிதாட்சம் எழுந்தது நமஸ்காரம் பண்ணி கையை கட்சி நினைது அப்பா ஒரு பொய் உங்க அப்பாவுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அரை மணிக்கு அனுப்புறேன் மழையை பெய்ய சொல்றேன் எங்க குடும்பம் வேறோட காஞ்சி போயிடுவேன் சொல்ல மாட்டேங்கிறது ரெண்டு வயசு குழந்தை இஸ்வாமித்தரனுக்கு தூக்கி வாரி போடுவதுல கத்திரிச்சு ஒரு போல இருக்கேன் வசிஷ்டன் பொய் சொல்ல மாட்டேங்குறதே இந்த குழந்தைய சொல்ல சொல்லியாவது குழந்தை சொன்னா அப்பா சொன்னா போலேன்னு எதையாவது கேச நடத்துவோம்னு அப்படி போன பத்திரத்துக்கு ஒரு கார்டாவது என்ன பண்றது கையில ஒரு தண்டம் அதை தூங்குறான அவரை ஓங்கி அடிச்சார் தூக்க கலக்கத்துல அடிச்ச உடனே அந்த பையன் அடிச்சிருப்பா அடிச்சிருப்பா அவன் சாலை வாங்கி போடுறான்னு அந்த கட்சியில சேர்ந்துட்டான் நீ கண்டுபிடிச்சுக்கலாம் ான் குரு உடனே இவர் தட்டி குடுத்து என்ன கிட்டாப்பா சொன்னு சொன்னான் கடு கேட்ட போது சொல்லலையான்னு கேட்டான் உன் கருணாநிதானு அப்புறம் தான் இவருக்கு தன்னை பண்றான்னு புரிஞ்சு நீயா கருணாநிதி அர்த்தம் உன் கருணாநிதி நமஸ்காரம் பண்ணே என்ன பரிகாசமா பண்றேன் ஒடிய போட்ட இப்படி விஸ்வாமித்தர் வந்து ஒண்ணும் பண்ண முடியாம தவிக்கிற போது ஹரிஷ்சந்திரன் ஒரு மார்க்கம் பண்ணி தான் நாரத புராணத்திலே சத்தியசந்தனுடைய சரித்திர சொன்ன புராணத்திலே நமஸ்காரம் பண்ணி இந்த கடனை நீக்கிக்க வழி சொல்லுங்க காட்டானா கடன் வாங்கி பண்ண வேண்டிய காரியம் தலைக்கு மேல கடன் போயிட்டுதேயான அதுதான் மார்க்கம் என்னை அவமானப்படுத்தாதே குடும்பத்தை கலைக்காது அழகான முறையில ஏதாவது ஆயுள் விட்டு சொல்லணும் ஹரிஷந்திரன் இப்படி அவருக்கு பணம் கொடுத்த பணம் ஏதாவது பணம் கொடுத்திருந்தான் அவர் கேக்குறதுக்கு அவர் இப்ப விவகாரமும் நடத்தலை அவருக்கு எண்ணம் புய் சொல்ல சொல்லணும்னு அண்ணன் எனக்கு ஒரு வழி சொல்லு போனதே அதுக்கு வழி அவர் அழகா சொல்லுறா உன் பத்திரியை விரேண்டா வேலை செய்யட்டமே என்றார் உடனே சந்திரமதி வந்து நான் தான் நான் வேலை செய்யறேன் என்னை விற்றாவது உங்க கடன் நீங்க உதய மாச்சி பத்திரியை அழிச்சுக்கிட்டு குழந்தையோட கூட இந்த பயவார வர காவலுக்கு நட்சத்திரம் காசி தேசத்துல ராஜ வீசியில போய் ஒரு வீட்டுலயும் போய் கேட்கிறான் சமையலுக்கு அம்மா வேணுமா வாசலிட்டு அவசியம் வேணுங்கிறாள் சந்திரபதி அழுது மகாலட்சுமி காந்தி இருக்கா இவன் எங்காத்துல சமைச்சா எங்க ஊரு உருப்படாது ஆண்டாம்கிறான் அதுவும் பிரதிபந்தகமா இருக்குன்னு மெட்ராஸ்ல ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு எப்பய பாஸ் பண்ண பையன் சமையலுக்கு வரையன்னு அவர் கூட வச்சுக்கிறேன் கூட டை படிச்சு அழகா இருக்கான் எனக்கு வேலை கிடைக்கல டிஃபன் நான் செம பண்றேங்க நானும் இருக்கட்டும் அம்மா கூடாது ஏன் நாள் ஏதாவது நீங்களும் அவனுக்கு சண்டை போட்டா இங்கிலீஷ்ல பேசும்பே எனக்கு புரியாது ஏன்னா அவசியம் நடுப்பு சண்டை போடுறதுக்கு முடியாது அதனால தமிழாவே இருந்தா போறும் இங்கிலீஷ் வண்டானுக்காவே நான் நினைச்சேன் அவனுக்கு அவனுக்கு இதுக்கும் பிரதிபந்தமா வரணுமா நினைச்சேன் அதுபோல அவனுடைய மகாலட்சுமி மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்திலே இது மாதிரி விஸ்வாமித்ரன் தன் தபோபலத்தினாலே ஒரு பிராமண தம்பதிகளே காலகண்டன் காலகண்டின்னு சிரஷ்டிச்சு அவளை விட்டு வாங்க சொன்ன வாங்க சொன்ன அந்த புண்ணியபுருஷன் திண்ணையில வச்சுட்டே பேசுறான் ஹரிச்சந்திரன் ரெண்டாயிரம் பவுன் கொடுக்கறேன் ஒடிகாலம் நாலு மணியில இருந்து பதினோரு மணி மட்டும் வேலை செய்யணும் சொல்றான் விண்மணமா தரங்கிறான் ஆனா நீ இப்படி குச்சி ரகசியமா பேசினா நான் ஒப்புத்துக்க மாட்டேன் காசி தேசத்துல ராஜ வீதியில போய் மூன்று முறை உன் பேர் என்ன உன் மனைவி பெயர் என்ன என்னத்துக்காக விற்கிறேன் யாருக்கு கடன் கொடுக்கணும் யார் இடத்துல விற்கிறேன் இதை போய் சொல்லணும் இல்லாத போனா நான் புறத்தையாருடைய பொருள் ஆத்துல வச்சிருந்தா நாளைக்கு நீயே கேசு எனக்கு பேர்ல கொண்டுல சொன்னார் ஆனை என்ன அவமான ஹரிச்சந்திரன் இல்லைன்னா பணம் வாழ்ந்தான் எனக்கு வேலைக்கு ஆளுநான் வாங்க ஆள் இல்லாமல் இருக்கிற போது வாங்குறவன் அதுக்காக மூன்று முறை வீசியிலே குழந்தையோட மனைவியோட நட்சத்திரங்களோட போய் அலலினானாம் ஹரிச்சந்திரன் என்ன கத்தினான் நாள் அயோத்யா வீடா அயோத்திய ஆண்டே ஹரிஷந்திரன் பேரில் போராத காலம் மனைவியை விற்கிறேன் விற்கிறேன் சந்திரமதியை விற்கிறேன் நான் காசி தேசத்துல உள்ள ஜனங்களுக்கு முப்பது நாளா ஹரிஷந்திரனை பார்க்கிறாள் அலங்காரத்தை ஆனா ஆறுனு தெரியலே ஹரிச்சந்திரன் சொன்னதே இல்ல காசி தேசம் முழுக்க அழுதான் என்ன ஹரிச்சந்திரனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துதா ரங்கநாதன் உபாசிச்ச குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துதான் எந்த பிரபு ஸ்ரீரங்கத்துல பிரகாசிக்கிறானோ அந்த பிரபு உபாசிக்கிற குடும்பத்துக்கு வருமா கஷ்டம் இனி உலகத்துல யாருக்கு என்ன வராதுன்னு ஜனங்கள்லாம் அலறான மூன்று முறை எப்படி அலறின அலறி காலஹண்ட்ல போய் பவுன வாங்கி பெரிய ஷாக்கில் குழந்தைய கையில பிடிச்சிட்டு இருக்க பத்னி பிரதம் நமஸ்காரம் பண்ணிட்டு குழந்தைய ஜாதிரி சந்திரமதி உள்ள போய் கால் வச்சா குழந்தை அப்பா கைய உருவின் உங்களை விட்டுவிட்டு இருக்க மாட்டேன்னு அப்பதான் காலஹண்டன் ஓங்கி பலாசன தண்டத்தால அடிச்சான்னு குழந்தைய ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் கதறினால குழந்தைய அடிச்சத பாத்துபிட்டு என் குழந்தைய அடிச்சு நாங்கமாட்டோம் தவம் பண்ணி பெற்றிருப்போம் ரங்கநாதனத்துல வேண்டி பெத்த குழந்தை உனக்கும் எனக்கு வசதி இல்லையா விஸ்வாமித்திர சிருஷ்ட பிராமணன் என்ன பேச மாட்டான் அப்படியானா பணத்தை கொடுக்கும் வேலைக்கு தொந்தரவா வரப்படாது அழிச்சுடுமோ ஹரிச்சந்திரன் புத்திமனம் அதுக்கு மேல ஒரு யுக்தி சொன்னானா என் குழந்தையெண்டு வருஷம் போனா வேலை செய்வன் அவனையும் இன்னைக்கே உங்ககிட்ட வித்தப்படுறேன் தாயை விட்டு பிரியில்லை குழந்தை இன்னும் பானம் பண்ணிட்டு இருக்கான்னு அப்படி ஆனா ரெண்டாயிரம் பவுன் தரையும் அவனையும் வித்துட்டு போயிடுங்க போனவன் மறுபடியும் என்னமோ தன் கணவனை பார்க்கணும்னு தோணி வாசல்ல ஓடி வந்து கழக்க பாக்கிறாய கழக்க காணும் கழக்க காணுமேன்னு கவலைப்பட்டு மேற்க திரும்பதால் மேற்க போயின் இருக்க ஓடி போய் நானா எங்க போறேன்னு கேட்டாள் எங்க போகணும்னே எனக்கு தெரியலையே அழுதான் ஹரிச்சந்திரன் அதுக்குதான் திக்ரமம் என்னன்னு தெரியலே கடன்பட்டு சொத்து போய் திக்ரமும் என்ன செய்யணும் என்ன மேல என்னெல்லாம் வருமோ தெரியலையே என்ன விட்டு வர பிரிந்து போறீங்களே என்று அலறி என்ன என்னையும் குழந்தையும் இருக்கலையா காலகண்ட பிராமணனிடத்திலே தோழ விஸ்வாமிச்சருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக போன வைத்துக் அதுக்குள்ள சி வரு என்ன வித்துவிட்டேன் குழந்தையோட வேலை செய்யணும் அதுக்குள்ள நீ ஏன் வந்தேன்னு காட்டானா மறுபடியும் இந்த மங்கள சரீரத்தை எப்ப பார்ப்பேனும் அதனால இன்னொரு முறை இப்பவே பார்ப்போம்னு வந்தேன்னு அழுதானா மங்களளமுதன மங்கள மங்கலமூ பிஷன்க் விரிபா மங்கள பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பேனோ அதற்காக இன்னொரு பார்க்க வந்தேன்னு காலில் விழுந்து கதறி ஹரிச்சந்திரனை கட்டி அணைக்க அலங்கினாலாம் பர்த்தாரம் ஆலிங்க ருரோத சூரதான் நான் அது ஹரிச்சந்திரன் காசி தேசத்து ராஜவீசியில விட்டு அலங்கினானான் அகஹா நான் என்ன பாபம் பண்ணினேன் இப்படி குழந்தைகளையும் மனைவியையும் விட்டு பிரிவதற்கு ோஜித்த பத்னா விதோ புத்திரோயோ ரங்க விதி மனைவியும் கணவனையும் பிரிக்கேனா ஜென்மாந்தரத்திலே குழந்தையும் தொகப்பனையும் பிரிக்கேனா அல்லது என் குலதெய்வமான ரங்கநாதனா மறந்தேனா ரங்கநாதன ஆராதிச்சு கடைச்ச ராஜ்யம் என் நாளில் கையுட்டு போயிடுப்பே பிராமண சாபத்தினாலே ம்த்ராஜ்யம் அலறினானா சந்திரமதி போய் கண்டி லத்த தொடர்ச்சி தெய்வம் கைவிடுமா நம்ம குலதெய்வம் கைவிடுமா உடவே விடாதே கஷ்டம் நீங்கிவிடும் நீங்க இப்படி அழுதா நான் என்ன பண்ணுவேன்னு கதறினாள் என்ன விட்டு வர தெரிகிறீர்களே நான் என்ன பண்ணுவேன்னு அலறினாள் கண்ணை தொடர்ச்சி கழக்க அனுப்பி கழக்க திரும்புற மட்டும் பார்த்துபட்டு குழந்தைய எடுத்து உள்ள போய் வேலை செய்ய வேலைன்னா சாமான்யமான வேலை இல்லை விஸ்வாமித்ர சிருஷ்ட பிராமணன் ஏதாவது வேலையில கொஞ்சம் தயங்கினா உடனே பொய் சொன்னு கேஸ் கொண்டு வரலாம் ஒரு ஒரு நிமிஷமும் காரியத்தை கவனிச்சு வேலை செஞ்ச அங்க கொண்டு போய் விஸ்வாமித்ர அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா வாங்கி கண்டு வைக்க மாட்டேங்கிறான் மகர்ஷி ஏன்னு நீ ஓடி போட்டா நான் என்ன பண்ணுவேன் இப்ப ஒரு பிரதிஜை நிச்சயம் ஒரு பணமாவது கொண்டு கொடுக்கறேன் வரவு வைக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு நாளைக்கு கொண்டு கொடுக்கலாம் எனக்கு என்ன வியாபாரமா நிச்சயம் என்னவா கொடுத்து பிரதிஞ்ச பண்ண மாட்டேன் ஹரிச்சந்திரன் எனக்கு ஆறு வேலை கொடுப்பேன்னார் நான் வாங்கி தரேன் நீ ரெங்க வாங்கி கொடுத்தாலும் ஹீரேந்திரன் ருத்ரபூமியில வேலை செய்யற வீரபாஹுன்னு ஒரு சண்டானு அவங்கிட்ட போய் வேலை வாங்கி கொடுத்தார் வேலை வாங்கி கொடுக்குற இடத்த பாருவா போட்ட உடனே சாண்டாவள ரூபம் சத்தி பந்து பயங்கரமான ரூபம் கருத்து போய் சரீரங்கள்லாம் குள்ளமாக ஆகி செம்பட்ட மயிறு ஈட்டி ஈட்டியா இருக்கு கையில சோழம் கையில எறும்பு சங்கிலி கழுத்துல எறும்பு சங்கிலி இப்படி இல்லாமல் வரவேண்டியது பாக்கி இருந்தது நினைச்சாந்தனும் ஹரிச்சந்திரன் ருத்ரபூமியில் அவன் பட்ட பாட்டை எழுதியிருக்காது புராணத்தில் அதை படிக்கவே முடியாது மூணு நாளைக்கு முனையில கட்டி வச்சா அடி சொாம போய் சொல்லுவான் என் பிராமணியா இல்லாம போய்டு கஷ்டப்பட்டு வருஷ கணக்கா செஞ்சான் ரெண்டு வருஷம் ஆன உடனே குழந்தை நன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான் லோகிதாட்சன் காலகண்டம் தன்னுடைய குழந்தைகளையும் பத்து பன்னெண்டு இந்த லோஹிதாட்சனையும் சேர்த்து தர்ம சொல்லி காட்டுக்கு போச்சோம்னா காலையில ஏழு மணிக்கு பத்து மணிக்கு எல்லா குழந்தையும் வந்துட்டும் ரோஹிதாட்சம் இந்த குழந்தைகளை போய் காட்டாள் சந்திரமதி அப்பா நம்ம குழந்தை வந்தானே ரோஹிதாட்சம் இங்கே அதே கருதுறை மாமி ஒரு பாம்பு பித்து மேல வாரி அவன் தர்மா அறுத்தான் கட்டு கட்டா ஒரு பாம்பு வந்து அவன் கால விளையாடி சிரிச்சுன்னு படுத்துனா பயமா இருந்து வந்துட்டோம் பாம்பு கடிச்சுன்னு அப்பவே நினைச்சாள் அந்த சோப்பி பிட்டகாசம் காலிதாசன் புண்ணுக்கு மேல கொப்பலம் அடிச்சிருக்கேன் மேல மேல வந்துட்டேன் அதான் கர்மா அப்படி கொண்டு விட்டுமையில அதனால சுகேஷுவேவாரி நல்ல காரியங்களை பண்ணுங்கள் பண்ணுங்கள் உபரிஷத்துக்கள் கதறது தப்பான காரியங்களை பண்ண பண்ண எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும் சாங்காத அப்புறம் பொறுக்க முடியாது ஆனது குளம் பார்த்துக்கிடுவோம் விளத்துக்கு இதுதான் நல்ல காரியத்தை பண்ணணும் நல்ல விஷயங்களை கழிக்கணும் நல்லத்தை நினைக்கணும் நல்ல கர்மாக்களை பண்ணணும் அப்படி இல்லாம போய் சொல்றது உபரிஷத்துக்கள் எல்லாம் மேல மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு கவலைப்பட்டு போய் நமஸ்கரிச்சாள் காலகண்டானே சொன்னாளா என்னமோ கஷ்டம் வந்து ஏன் திடீர்னு நமஸ்கரிக்கிறேன் பத்து மணிக்குன்னு காட்டான் அவன் பிராமணன் நமஸ்கரிச்சா ஆசீர்வாதம் பண்ணுவன் அண்ணத்தெல்லாம் நமஸ்கரிச்சா என்ன நமஸ்காரம் காட்டாள் நம்ம குழந்தையோட என் குழந்தையும் போயிருந்தான் குழந்தை காலில் பாம்பு விளையாடுச்சு சிரிச்சுன்னு படுத்துனு நம்ம குழந்தைகள் நான் சொல்றது பாம்பு கிடைச்சிக்கிட்டுன்னு குழந்தையன்னு நினைக்கிறேன் நான் ஓடி போய் பார்க்கட்டமா என் உடம்பு பறக்குறதுன்னா ராத்திரி பதினோரு மணி மட்டும் வேலை செய்ய வேண்டியது செஞ்சு விட்டு இந்த உடம்பு போயிட்டு மணிக்கு கொண்டு விடுவா பதினோரு மணி மட்டும் வேலை செஞ்சு என்ன சத்தியம் அத்தனை பெரிசா பணம் வாங்கி விட்டோம் கையிலட்டி வேலை செஞ்சாகணும்னு மணி ஆனதே கையில ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு இருட்டு மிழக்கால் இருட்டு ஜாயந்தி சிவம் அவியம்னா நாரத புராணத்திலே மிருத்யஞ்சயன் காலகாலன் பரமேஸ்வரன் கங்காதரன் சந்திரச்சூடன் மகாதேவன் அவனை தியானம் பண்ணிட்டு போனாளாம் குழந்தைக்கு உயிர்ப்பிச்ச போனணும்னு என்ன காலனை காலால் உதத்தவன் பரமேஸ்வரன் அவனுடைய அருளாலஹன் குழந்தை பழக்கணும் தீர்க்காவிஷ்மானாயிருக்கணும்னு தியாயந்திவயம் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு எடுக்காட்டுல புலிய மரத்தடியிலே காலையில் மதிச்ச குழந்தையை போய் பார்த்து கால் அந்த இடங்கள் எல்லாம் படிக்கவே முடியாது புராணத்துல கலரி கதறி ஒரு மணிக்கு ராத்திரி மதிச்ச சரீரத்தை மேல சாத்திக்கிண்டு ஹரிஷந்திர காட்டுன்னு காசிலே இருக்கேன் அந்த இடம் ஒரே மழக்கால் எரித்து உடம்பெல்லாம் மாறி கிடக்கு உருவெல்லாம் மாறி இவளுக்கும் தன் கணவன் புரியல அவனுக்கும் தன் பத்னின்னு புரியல அங்க போய் அழுதாள் அராசையா இந்த ஊர்ல வந்து மாட்டின்ட்டேன் கதியில்ல குழந்தை சம்ஸ்காரம் அம்மா அப்படியா கஷ்டம் அவன் துண்ணு புருஷன் அல்லவா எனக்கு ஒரு பணமும் ஒரு தொண்டு உண்டு அது வாண்டான் என் யஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பணம் ஒரு துண்டை கொடுக்கணும்னா ஏன்னா எஜமான துரோகம் பண்ற குடும்பத்துலாம் இந்த மயக்க வியாதி வருணும் நம்ம நம்பி பணத்தை கொடுப்போம் அதை சாப்பிட்டு ஏமாச்சி கொடுத்தான்னா அந்த வியாதி வருமா அதனாலே நான் எஜமான துரோகம் பண்ண மாட்டேன்னு எங்கிட்ட ஒண்ணு இல்லையேன்னு அழுதாள் அம்மா இந்த ஆபத்தாலத்துல கழுத்துல நாலு குண்டு இருக்கு இரண்டு திருமங்கலத்துக்கு பக்கத்துல வசிஷ்டருடைய மந்திரம் கூட பொய்யா போச்சேன்னு அழுதாள் கட்சி ராத்திரில வசிஷ்டர் கல்யாண காலத்துல சொன்னாரான் சந்திரமதியே அம்மா இந்த குண்டோ திருமங்கல்யமோ உன் பர்தாவை தவிர வளர்ற தேவர்களுக்கு கூட கண்ணுக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியும் பின்பு ஒரு கஷ்டம் வரபோது வச்சிருக்க யானைகள் சூக்மா சொல்லுவாள் அது அப்ப புரியாது பின்னாடி புரியும் அது மாதிரி வசிஷ்டர் சொல்லி வச்சிருந்தார் வசிஷ்டருடைய மந்திரம் கூட பொய்யா போச்சேன்னு வேற நினைச்சுன்னு அழுதாள் ஹரிஷந்திரன் அம்மா வசிஷ்டர் பேரை சொல்றேன் நீங்க ஆர்வங்களா தர்மாத்மாவான ஹரிஷந்திரனுடைய பத்னி சந்திரவதி நாள் அந்த பாபி நான் தானே அழுதான் என் நாகன் போல சொந்தது குரு மாறி இருக்கே என்னன்னா விஸ்வாமித்தர் கையெழுத்து போட சொன்னார் வீரமாக வேலைக்காக வந்து கையெழுத்து போட்டதே ரூபம் மாறி போச்சுன்னு அழுதான் தன் குழந்தை அவனும் இவ்வளவு சாத்திரி மறுபடியும் ஒரு மணிக்கு என்ன முடிவுக்கு வந்தான் ஒரு பணம் ஒரு துண்டு வாழ்ந்து நீங்க கரீரத்தை பார்த்துங்க நான் வாழ்ந்து வரேன் காசிய தேசத்துல ராஜவீசியில போனாள் ல பகல்ல போனாலே ஒன்னும் கொடுக்க மாட்டான் ராத்திரி எல்லாரும் தூங்குறா கதவு தாப்பா விட்டுருந்து அதுல ஒரு சிறுடன் ராஜாவுடைய குழந்தையை கொண்டு பெண் குழந்தையை கொன்னு பாவாட ரவிக்கு மேலாக்கு லட்சம் எடுத்துன்னு வரான் நகை கட்டி அவனை போய் ஒரு சொன்னும் ஒரு குணம் காட்டாள் அவன் இந்த மூட்டையோட தரையின்னான் கழுக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் பார்த்தா என்னவோ நம்ம வருங்கறது எடுத்துமோ பாக்கிய கங்கையில இருந்து விடுவோம்னு அந்த மூட்டையை கையில வாங்கிண்டா அவங்க செந்தில போலீஸ்காரன் இவ்ளோ ஒண்ணு புடிச்சுட்டான் புடிச்சா ராஜசிசுவே ராஜ குழந்தைய நீதான் கொண்டு சொன்ன காப்ப நான் உடனே ராஜா கிட்ட போய் சொன்னா குழந்தைய கொண்டவள கண்ணால பாக்க மாட்டேன் அவளை கொல பண்ணிவிட்ட சொல்லுவான் ராஜா ஒரு யோசனையும் இல்லாம அந்த வேலை கொல பண்ண வேண்டிய வேலையும் ஹரிச்சந்திரனு தங்கக்கரையில இவளும் போலீஸ்கார அழைச்சு போட்டுக்கு முன்னாடி ஒரு சித்து போயிட்டு ஒரு ஸ்திரீவரா அவளை கொல பண்ணு அப்பவே ஹரிச்சந்திரன் கவலைப்பட்டான் இவ்வளவு ஆம்சன்றும் சித்த பொறுத்து பார்த்தா போலீஸோட வராள் போய் அழுதாள் நீ அழுது பிரயோஜனம் இல்லையே ஜட்ஜியா நான் இப்ப சொன்ன வேலையை செய்ய வேண்டிய பொறுப்புள்ளவன் அப்பத்தான் சந்திரமதி ராத்திரி ஒரு மணிக்கு ஜலத்துல போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி கொல எப்படி இருந்தது நாள் பத்மா மகாலட்சுமி தாமர பூர உட்கார்வது போல் கொல மண்டபத்துல உட்கார்ந்து கொண்டாள் ஹரிஷந்திரன் போய் ராஜசாஸ்திரத்துல சொல்லியிருக்கான் உனக்கு என்ன ஆகாரம் இப்போ வேணும்னு காட்டணுமான்னு கொலமண்டவாலே அவ எதை காட்டாலும் கொடுக்கணுமா போய் காட்டான்னு நாசா குழந்தை மகிழ்ச்சி சம்ஸ்காரம் இல்லாம கிடக்கு நான் ஆஹாரம் பண்ணுவேனா என்ன கேட்கிறேனே நானா சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கு நான் கேட்டேன் நான் அழிவு கிண்டு ஒண்ணு பண்ண முடியுமோன்னு கேட்டாள் சந்திரபதி என்னான் ரெண்டு யாமன் தள்ளி வட்ட முடியுமா உதயமான பிறகு என்ன வட்ட முடியுமா அவ்வளவு அவகாசம் எனக்கு அடவொளி கொடுக்க முடியுமான் முடியும் ஏன் அப்படி கேட்கிறேன்னு கேட்டாள் நம்ம குலக்கூட்டஸ்தன் சூரியன் அவனிடத்துல என் குறைய நான் அதற்காக நீங்கள் உதயமான பிறகு என்ன வட்டணம்னால் ஆஹான் நான் உதயமான பிறகு சூரியஸ்தவம் சூரியனை பார்த்து கத்தினாள் ய मूलहत्रिम கிரமாட்சி மூலத்திரீம் ரயோ பிராசமோ பண்டபுணியாவச்சி சாட்சியன் ஹே சூர்யா காசி தேசத்து ராஜா நான் கொல்லாமல் இருக்கிற போது என் தலையில் உணர்ந்து சுமத்தி உணவு கஷ்டத்தை கொண்டு கொடுத்துட்டாள் என் நாசன ஒட்டிவிட போறாள் சத்தியசந்தன் ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு கதறி நாளாம் என்ன நாள் மத்யோக என்னம் பண்ணிவிட்டு உடனே அடுத்த காரியம் அதே கத்தியாலும் கதறினாளா வம்சம் விருத்தியாகணும் சூரிய வம்சம் வைக்கப்படாது அப்படி நீங்கள் பண்ண முடியும் சொன்னாலாம் சொல்லிவிட்டு என் துக்கத்தை உங்களிடத்துல சொல்லலாம் சூரியல சொன்னாலும் இன்றைய தினம் காலையில் மணிக்கு குழந்தை அம்மா நான் பால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சேன் பால் வேண்டும் காட்டான் தரேன்னு சொன்னேன் உள்ள போய் நான் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லி உள்ள கேட்டு வருவதற்குள்ள என் குழந்தையே காட்டுக்கு போய்ட்டான் தர்பம் இருக்க பிறகு பார்த்தேன் பால் கேட்ட குழந்தைக்கு நான் பால் அழிக்காமல் மறிச்சு கண்டைனேன் இந்த துக்கம் கோட்டு எடுத்தாலும் என்ன விடாதுன்னு அலறினாலாம் கோடி க்ரம் யாச்சவான் காலையில குழந்தை வந்து அம்மா நான் பால் சாட்டு ரொம்ப நாளாச்சேன்னு கேட்டுதான் அப்பா நான் வேலைகீல வீடா கேட்டு வாங்கி தரேன்னாலா அதற்குள்ள குழந்தைய பார்த்தேன் காணும் மறிச்சுத்தானே பாம்பு கடிச்சு கண்டேன்னு அலறினாள் இந்த துக்கம் கோடி ஜென்மா எடுத்தாலும் என்ன விட்டு விடாதுன்னு அலறினாளா அதையும் தவிர்த்து அம்மா புதிய காலம் குழந்தை அன்றைய தினம் நாலு மணிக்கு எழுந்திருந்து அழுதா அம்மா நான் கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி குடுப்பாளே அப்படி அப்பாவை நான் பாத்துக்க நல்ல நாள் என்னைக்கு வரும்னு கதறினானே குழந்தை தகப்பன பாக்காமலே காலம் அழுதாளா சம்பூேபே எடுத்த அப்பாவை எப்ப பார்ப்பேன்னு மறிச்ச துக்கம் என்ன விடாதுன்னு நினைச்சு அலறினாலாம் சந்திரமதி சூரிய சில மாதங்கள் அங்கு வேலை செஞ்ச பிறகு குழந்தை தனியா கூப்பிட்டு அம்மாவே அம்மா நீ என்ன வேலைக்காரியா நீ வேலை போல தோன்றுதே பரவே ஏலக்காரியான்னு ரகசியமா கேட்டுதான் ஆமாண்டாப்பா அப்பா விட்டுருக்காடா உன்னையும் என்னையும் நாளா அதை கேட்டு குழந்தை அதை அவ்ளோ அழகினாளா அப்ப குழந்தை தன்னுடைய வஸ்திரத்தால கண்ணத் தொடச்சி அம்மா நீங்கள் அழப்படாது நம்ம குலதெய்வமான ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினாலே சத்தியமா நான் ராஜாவாக ஆவேன் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் உங்களுக்கு வேலை செய்ய போறாள் கஷ்டம் நீங்கும்னு சொன்னாரே அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டேனா அழுதாளா ரீ கருணே நானாவே தயவம் கைவிடாது என்று சுதிர் காலே ராஜாவேய் ஜலே சதா ஜலிஷ் தாசிய என்னை விட்டு பிரியாது என்று அலறிவது ஒரு அனுகிரகம் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஹரிஷந்திரனை பர்த்தாவா வரணும் ரோஹிதாட்சனை புத்திரனா வரணும் அயோத்தியை ராஜ்யமா வரணும் வசிஷ்டரை ஆச்சாரியனா வரணும் சத்திய கீர்த்தியே மன்றியா ரங்கநே குலதெய்வ மாவரணம் நாழாம் பார்த்து நான் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஹரிச்சந்திரனை அயோத்தியை ராஜ்யமா வரணும் சத்யகீர்த்தியே மந்திரியா வரணும் வசிஷ்டனை ஆச்சாரியனா வரணும் ரங்கநாதனை குலதெய்வமா வரணும் நாளா இப்படி வேண்டினாள் விட்டாள் கத்தி எடுத்துன்னு வட்ட கிட்ட வந்தான் கை வடவடத்து கையில் இருந்த கத்தி கீழே விழுந்துவிடுச்சு அப்பத்தான் தெய்வத்தை வறுத்துக் கத்தினான் நாம் கங்கா தீரத்தில் ஒதே காலத்தில் ஹரிஷ்சந்திரன் அது பர்ந்தம் தெய்வத்த வறுக்கல்ல அப்பொழுது தான் தெய்வத்தை வருத்து கத்தினான் நாள் என்ன கத்தினான் yam varam patrikrayanum sudasya nidanam chandala tadya jame krta adutavana gunashtaya tasya nasyam னிம சூவிரியம பத் சுதா பத் விக்கயணம் சுத்திய கட்டமே நான் சத்யத்தை நம்பினதுக்காக இத்தனை எனக்கு இத்தனை சோதனையா நான் தவறா சைதேவ் சத்யத்தை நம்பினது தப்பா சத்தியாவத்த உரத்தம் போ துர்தெய்வ பரீட்சதும் வேறு தேசத்தில் அதுவும் போராதன்று மனைவியை வைக்க முடியா பண்ணினே என்ன சண்டாள் நேரத்துல வேலை பார்க்க முடியா பண்ணினே குழந்தைய பாம்பு கடிச்சு மறிக்க முடியா பண்ணினே இத்தனை பண்ணியும் மனசு திருப்தி ஆகலையா அதிருப்தா மனஹா திருப்தி அடையாமலையும் மனைவி கொல்ல முடியாது பண்ணிவிட்டியே அதுக்காக நான் சத்தியத்தை விட்டு விடுவேன் நினைக்காதே எத்தனை கஷ்டம் வந்தாலும் சத்தியத்தை விடமாட்டேன் அப்ப பூமி தேவி கத்தி நாளா என் அப்பனே என்னால என்னமே தாங்காது தாங்காது நாளா எத்தையும் எல்லாத்தையும் பொறுப்பலாம் சத்தியசந்தனுக்கு வந்த கஷ்டத்தை தாங்க முடியாது என்னால என்னமே நாளா இப்படி ஒரு இந்த சந்தர்ப்பத்துல கழிவ விழுந்த கத்தி கழிவ விழுந்த கத்தி எடுத்து வீசினான்னு ஹரிஷ்சந்தன் வீசும்போது கழுத்தில் போய் புஷ்ப மாலையாக சித்திந்தது சந்திரமதி கழுத்தில் இரண்டாவது கத்தி எடுத்து வீசினான் அதுவும் ஒரு கொண்ட மாலையாக சித்தித்தது அந்த மாலைகளெல்லாம் எடுத்து கங்காஜலத்தை அறிஞ்சால் மூன்றாவது கத்தி ஒரு தான் மீதம் இருக்கு அதை எடுத்து வீசினான் அப்பொழுது ஒரு சபதம் பண்ணினானான் நான் சத்தியனாக சத்தியசந்தனாக இருப்பது சத்தியமாக இருந்தால் கத்தி பூ மாறக்கூடாது என்று சொல்லி வீசினான் கத்தி கத்தியாகவே கழுத்துங்கிட்ட போச்சு பிரம்ம விஷ்ணு ருத்ரால் கையை வந்து புடிச்சுட்டாய் பிரம்மா சரஸ்வதி சமேதனாய் ஹம்சா ரூகனாய் கையை வந்து முடிச்சாய் பரமேஸ்வரன் பார்வதி சமேதனாய் கையை வந்து முடிச்சாய் சாட்சாத் நாராயணன் லட்சுமி சமேதனாய் தருடா ரூகனாய் முப்பத்தி முப்போது தேவர்களோட கையை வந்து முடிச்சாய் அப்பா இப்படி கூட ஒரு சத்தியம் உண்டாடான்னு காட்டாளா வந்து தொட்டு நான் சண்டாளனாச்சே நானும் அப்பா சண்டாளம் கிட்ட வரும் முடியான காலம் வரபோது ஹரிஷ்சந்திரோ ஹரிஷ்சந்திரோ ஹரிஷ்சந்திரான்னு உன் அந்த தோஷம் போகும்னால்தான் இது ருதிரபூமி ஆச்சே ஸ்மசானம் ஆச்சேன்னாலாம் சஹ்ராஜோ கொடுங்குலூர் மாதிரி கூட்டிலிங்கே கூட்டிலிங்க புறம் அது எல்லாம் ஒரே லிங்கம் தான் கீழ பரிக்கா பானம் கொடுங்குலூர் அதனால கூட்டிலிங்க புறம்னு போயிருங்க பார்த்தாலும் வேதம் போய் சொல்லித்தது பாருங்கள் காசியிலேயும் குடுங்குலூரையும் வச்சு நகன் ருத்ரம் சா சகஸ்திரம் அப்படி பரமேஸ்வரன் கோட்டிலிங்க ரூபேட இருப்பதனாலதான் அங்க அம்பாள் பகவதி அங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காள் பக்கத்துல மகமாயி ஸ்மரிச்ச குடும்பத்தில எல்லாம் மகாமாயினுடைய பயம் இல்லை அப்படியெல்லாம் எல்லாம் கேரளத்துல அமைஞ்சுகிடக்கு கேரளத்துல அதனால சாதுக்குள்ளான நல்லவர்களா இருக்கார்கள் நல்ல மனசு சுத்தமான மனசு தெய்வத்தின் ஈடுபாடு எல்லாம் தெய்வம் ரொம்ப நிறைய பரிபூர்ணமா இருக்கு அவசியம் போய் பகவதி போய் தரிசனம் பண்ணணும் காஞ்சியிலிருந்து காமாட்சியை பக்கத்துல ஆக்கர்ஷிச்சிருக்காரு எல்லாம் ராமனுக்கு பக்கத்துல குருவாயிருக்கு பக்கத்துல சார் பாக்யம் இருக்குங்கே காமாட்சியை ஒரு நம்பூத்திரி கொடையை கொண்டு போய் ஆகிச்சு வந்து வச்சுக்கிட்டா முத்துற மந்திரங்கள்லாம் நர்த்தனம் பண்ற தேசம் இது மந்திரத்தை விரும்பினால் ஷம்பேதிகளுக்கு ஒன்றுமே சித்திக்காது மந்திரம் எப்படின்னாலும் ஆபஸ்தம்பன் காளிதாசம்லாம் பசு மாதிரி நமக்கு ஒரு காரிசித்தி ஆகணம்னு கூட இன்னொரு பதினாயிரம் ஆவத்தி கூட பண்ணிவிட்டோம்னா நினைக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும் இன்னும் ரெண்டு பந்துக்கள் கூட வந்துட்டாள்னா இன்னும் நாலு சேர் கூட திறக்கும் ஒரு கட்டுப்பில்லை ஆத்திகீரிய வாங்கி போட்டா மாடு மாதிரி மந்திரம் மந்திரங்களை செம்பல் இல்லாமல் ஜபிக்கலும் க்ஷேமத்தை கொடுக்கும் தெய்வத்தினுடைய அருள் தான் தேவை தெய்வம் என்னமா வேலை செய்யறீங்க தெய்வத்தை உபாசிச்சு விட்டா பட்டத்திற்கு குருவாயூர் பனை பார்த்து காட்டாள் பின்பு சொல்றேன் அதே அப்படி தெய்வம் எல்லாம் காத்துக்கின்றிருக்கும் முப்பத்தி முக்கோடு வந்து தொட்டதே இது ருத்ரபூமி ஆச்சேன்னு பாரு என்று சொன்னால் பார்த்தா ஒரே லிங்கம் காசி கொடுக்க மணெல்லாம் லிங்கம் அதனால காசியில் இருந்து மண் கொண்டு வருவதில்லை காசியில் கொண்டு போய் மண்ணை போடலாம் செய்து இருந்து அங்க எல்லாம் லிங்கா தாரம் ஆகினாலும் மண் பொம்மை கூட பண்ணி வைத்துக் கொள்வதில்லை வியாபாரத்துக்கு வியாபாரிகள் அல்ல எல்லாம் கித்தளை சாம்பரம் அதிலகம் பொம்மை எல்லாம் கூட வைக்கிறது அந்த ஊர் மண்ணெண்ணூறு கொண்டு வரப்படாதான் அதனாலே கீழே பார்த்தா இங்க பார்த்தாலும் லிங்கம் உடனே அந்த கொல மண்டபம் அயோத்தியில் உள்ள சிம்மாசனம் ஆயிடுச்சு ராஜ சிம்மாசனமாய் ரோஹிதாட்சம் குழந்தை எழுந்திருந்து விளையாட ஆரம்பிச்சிருந்தான் பாம்பு கடிச்சு மதிச்ச குழந்தை காசி தேசத்து ராஜா பெண் குழந்தை பிழைச்சி குழந்தைய ஜோகி ராஜா ஓடிவரா அந்த பதிவர்தையை கொல்லாதே கொல்லாதே என்று சொல்லி பிரம்மலோகம் முப்பத்தி முக்கோடு தேவர்கள் இந்திரலோகம் எல்லாம் இங்க வந்து கிடஞ்சி ஹரிச்சந்திரன் சந்திரமதி ரோஹிதாட்சம் மூன்று பேர்களையும் உட்காந்து வைச்சு பிரம்ம விஷ்ணு உத்ராள் முப்பத்தி முக்கோடு தேவர்களோட அயோத்யா ராஜ்யாபிஷேகத்தை கங்கா ஜலத்தை அடுத்து அபிஷேகம் முன்னிச்சாள் அபிஷேகம் ஆகி தேவர்கள் புஷ்ப வருஷம் அதிர்சிச்சு பொண்ணாட போச்சி திவ்ய சந்தனம் திவ்ய பூக்குமம் புஷ்ப மாலயம் முக்தாஹாரம் பேர்களும் இந்த சந்தர்ப்பத்திலே வசிஷ்டாதிகள் வசிஷ்டர் கையில நல்ல கத்திரிக்கோலா வச்சுட்டு இருக்கார் விஸ்வாமி கத்திரிக்கிறதுக்காக நிற்கிறார் வசிஷ்டர் விஸ்வாமித்ரா அப்படி தவிச்சு நிற்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் பிரம்ம விஷ்ணு மூணு பேர்களையும் யோகிதாட்சனம் அது கொண்டு காட்டாளாம் என்ன வரன் வேண்டுமோ கேளுங்கள் தரையின் ஆனாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் மூன்று பேருன்னு ஒரே வருணம் விரும்பி காட்டார்களா என்ன காட்டாள் வசிஷ்டர் விஸ்வாமித்திர பூனலை அறுக்காம அனுப்பணும் அவர் அவமானப்படுத்தப்படாதுன்னு காட்டாளா அன்னைக்கு விஸ்வாமித் ஊடினாரா இப்படி ஒரு புண்ணியபுருஷாலான குடும்பத்துக்கு நான் ஒரு கஷ்டத்தை கொடுத்தேனே என்ன வந்து கையம் முதல் கத்திரின்னு சொல்லணும் அப்படின்னா துவேஷம் இருந்தா அப்படி சொல்லுவாள் அப்படி சொல்லலையே அந்த குடும்பத்தை பிரிச்சு வச்சேனே இந்த பாபம் போகணுமே போகணும்னு பல தலைமுறையாக எதிர்பார்த்து அதே ஹரிஷந்தருடைய விமிஷத்தில் ரங்கநாதன் ராமாவதாரம் பண்ணணும் மகாலட்சுமி விதேககுலத்தில் சீதையா பிறக்கணும் அந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கணும்னு